வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோராம் ஆண்டு இலங்கையில் இயற்றப்பட்ட புதிய நீதிமன்ற மேல் நீதிமன்றம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஒன்று கொழும்பில் பிரதம நீதி அரசரின் நீதிமன்றமும் இன்னொரு உப நீதிமன்றம் யாழ்ப்பாணத்திலும் அமைக்கப்பட்டன கிரிமினல் வழக்குகளுக்கு ஜூரி முறையும் அமலுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மொண்டானா ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி ஓராவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு எதிர்மின் கதிர்களை சோதனையிடும் போது வில்கம் அவர்கள் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவில் அக்டோபர் புரட்சியை லெனின் ட்ரோட்ஸ்கி ஸ்டாலின் ஆகியோருக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு மியூனிக் நகரில் ஹிட்லர் தலைமையில் நாசிகள் ஜெர்மனிய அரசை கவிழ்க்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபாரிஸ் நகரில் ஜெர்மனிய தூதுவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் யூதர்களுக்கு எதிராக வன்முறைகள் கிளம்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் மண்டலம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கிமு ஒன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிரேக்க மன்னன் இரண்டாம் பிலிப் என்பவரின் சமாதி மனோலிஸ் ஆண்ட்ரோனிக்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் பிரிட்டிஷ் இராணுவ நினைவு நிகழ்ச்சி ஒன்றில் ஐரிஷ் குடியரசு இராணுவத்தினரின் குண்டு வெடித்ததில் பன்னிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாகிஸ்தானில் தர்காய் என்ற இடத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிலிப்பைன்ஸை தாக்கிய ஹயான் என்ற சூறாவளி காரணமாக சுமார் ஏழாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் பெரும் அழிவை அந்த நாடு சந்தித்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ரூபாய் நோட்டுகளான ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என திடீரென அறிவித்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு வீரமா முனிவர் இத்தாலிய தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு லிட்டன் பிரபு இந்தியாவின் முப்பதாவது பிரிட்டிஷ் ஆளுநர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜியூ சீன புரட்சியாளர் பெண்ணிய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு துவாரம் வெங்கடசுவாமி நாயுடு ஆந்திர வயலினிசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிஜி பொன்னம்பலம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆல்பிரட் தம்பியய்யா இலங்கை தொழிலதிபர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாச்சியார் கோயில் என் வி ராகவ பிள்ளை தமிழக தமிழ் தமிழ்கலைஞர் தமிழக தவிழிசை கலைஞர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி சந்தானம் தமிழக தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜாராவ் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லால் கிருஷ்ண அத்வானி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராண்டார் கை இந்திய தமிழ் திரைப்பட சட்ட எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இலங்கை தமிழ் போராளி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உபேந்திரா லிமாயி இந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரெட்லி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பதாம் ஆண்டு இப்னு அரபி அராபிய சூபி இறைஞானி மெய்யியலாளர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு ஜான் மில்டன் ஆங்கிலேய கவிஞர் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி கணேசையர் இலங்கை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெப்போலியன் ஹில் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சக்தி கிருஷ்ணசுவாமி தமிழக எழுத்தாளர் பாடலாசிரியர் இரண்டாயிரமாவது ஆண்டு சோ சிவபாத சுந்தரம் இலங்கை வானொலி ஒலிபரப்பாளர் ஊடகவியலாளர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கா காளிமுத்து தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிட்டி பாபு இந்திய நடிகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வி சிவசாமி ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐஎஸ் முருகேசன் தமிழக மோர் சிங் இசைக்கலைஞர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாத்லுவாவே சோபித்த இலங்கை பௌத்த துறவி அரசியல் செயல்பாட்டாளர் இன்னாலின் சிறப்புகள் பன்னாட்டு கதிரியக்கவியல் நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை